வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி செய்தி சேவை மே முப்பது இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் பதினாறாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் நேற்று சில்லென பெய்த மழையின் காரணமாக ஜில்லன மாறியுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் இன்றும் தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தன்கட்சி தோற்றத்தைவிட கமலின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு பலரும் முக்கியத்துவம் தருவது நாம் தமிழர் கட்சியினரை எரிச்சலுக்குள்ளாக்கியுள்ளது கட்சித் தலைவர் சீமானும் கூட இதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி வருகிறார் வாக்குகளை பெற போராட்டங்கள் தேவையில்லை என்றும் பிக் பாஸ் போதும் என்றும் சீமான் வேதனை தெரிவித்தார் ார் சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே பலக்கடையில் கள்ள நோட்டை மாற்ற முயன்ற இளைஞர் ஒருவரை பல உரிமையாளர் சாமர்த்தியமாக போலீஸில் பிடித்துக் கொடுத்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் வீரதீர செயலுக்காக தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு தமிழக அரசு சார்பில் கல்பனா சாவ்லா விருது வழங்கப்படும் சுதந்திர தினத்தன்று இவ்விருதை முதல்வர் வழங்குவார் அவ்வகையில் இந்த ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தகுதியான நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் பிரதமர் பதவியேற்கும் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் சிவசேனா அகாலிதளம் ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி அதிமுக ஆகிய கூட்டணி கட்சிகள் இடம்பெறும் என்று தகவல்கள் வெளிவந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற ஒரே எம்பியான ரவீந்திரநாத் குமாருக்கு அமைச்சர் பதவி பெற்றுத்தர துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் தீவிர முயற்சி செய்து வருகிறார் என்ற செய்தி பரவி வருகிறது பாலிவுட் நடிகரின் பெயரில் சமூக வலைதளங்களில் போலியான கணக்குகளை தொடங்கி பெண்களை ஏமாற்றி மோசடி செய்ததாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குன்னூரில் அடித்தார் சூரா வழியால் ராட்சச மரம் விழுந்ததில் ராணுவ வீரர் பிரதீப் விட்டார் என்ற செய்தி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்திய செய்திகள் கார்பரேட் கடன்களுக்காக இரண்டாம் நிலை சந்தை மேம்பாட்டிற்காக சிறப்பு குழுவை இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது கனரா வங்கி தலைவர் டி என் மனோகரன் தலைமையிலான இந்த குழுவில் ஐந்து உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் பதவியில் ராஜினாமா செய்வதில் பிடிவாதமாக இருக்கும் ராகுல் காந்தி கட்சியை வழிநடத்த புதிய திட்டம் ஒன்றை தகவல் வெளியாகியுள்ளது இடைக்கால தலைவர் உட்பட கட்சியில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது நரேந்திர நாட்டின் பிரதமராக முப்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு இரண்டாவது முறையாக பதவியேற்க உள்ளார் இந்த நிகழ்வு ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் ஆறாயிரம் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் கனிமொழி ராஜினாமா செய்துள்ளார் உலக செய்திகள் மியான்மரில் ரோஹிங்கிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்த இன படுகொலை தொடர்பாக செய்தியை சேகரித்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட ராய்டர்ஸ் செய்தியாளர்களுக்கு புலிட்சர் விருது வழங்கப்பட்டது நைஜீரியா நாட்டின் அதிபராக முகமது புகாரி மீண்டும் பதவியேற்றார் தொழில்நுட்ப கோளாறால் ஏர் இந்தியா விமானம் ஒன்று லண்டன் விமான நிலையத்தில் முடங்கியுள்ளது லண்டனில் இருந்து டெல்லி வர வேண்டிய பயணிகள் நூத்தி பேரும் இரண்டு நாட்களாக காத்திருக்கின்றன ரா அருகே எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தான் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று அமெரிக்கா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது ஐ தீவிரவாதிகளின் குழந்தைகள் என சந்தேகிக்கப்படும் நூத்தி குழந்தைகளை துருக்கியிடம் ஈராக் ஒப்படைத்தது டுவிட்டர் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் கணக்கை பராமரிக்க திறமையான ஒருவரை தேடி வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது டுவிட்டர் பராமரிப்பதற்கு நல்ல கதை சொல்ல தெரிந்த மனிதர் தேவை என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது மலேசியாவின் அடுத்த பொது தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வெல்ல வேண்டுமானால் இனம் குறித்த தனது நிலைப்பாட்டை வாக்காளர்களிடம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று அந்நாட்டின் பிரதமர் மகாதீர் முகமது தெரிவித்திருக்கிறார் ஏவுகணை சோதனையில் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களை வடகொரியா மீறுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இலங்கையில் நான்காயிரம் பெண்களுக்கு கட்டாயமாக கருத்தடை ஆபரேஷன் செய்த டாக்டர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார் மோடியுடன் இணைந்து அமெரிக்கா தொடர்ந்து பணிபுரியும் என ட்ரம்ப் ம் உதி அளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் பத்து மீட்டர் பிஸ்டல் விளையாட்டில் இந்திய வீராங்கனை மனுபாகர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆசிய கோப்பை தொடரை நடத்தும் உரிமையை பெற்றது பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் கிரிக்கெட் உலக கோப்பை போட்டிகள் இன்று தொடங்குகிறது இத்துடன் நற்றினையின் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்